தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பண்ருட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் பீமன் பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் அஷ்னாபுரத்தில் பாண்டு புத்திரர்களும் திருராசினா நூறு குழந்தைகளும் உற்சாகமாக விளையாடிக் கொண்டு வளர்ந்தனர் அவர்கள் எல்லோரையும் விட பீமசேனன் தேகப்பழத்தில் மிஞ்சிருந்தான் விளையாட்டுகளெல்லாம் அவன் துரியோதனரை தலைமையிறை பிடித்து இழுத்தும் அடித்தும் தொந்தரவு செய்வான் அவர்கள் பத்து பேர்களை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்குவான் மூச்சு திக்கு முக்காடி திணறும் வரையில் தவறு தண்ணீரை மூழ்கிருந்து பிறகு மேலே வருவான் மரத்தின் மேலேறி அவர்கள் பழம் பறித்து கொண்டிருக்கையில் இவன் கீழே இருந்து கொண்டு மரத்தை எட்டி உதைப்பான் மேலிருந்து பையன்கள் பழங்களைப் போல் மரத்திலிருந்து கீழே விழுவார்கள் பீமுடைய விளையாட்டினால் திருராசனுடைய குழந்தைகளுக்கு உடல் முழுவதும் எப்போதும் காயமாக இருக்கும் இத்தகைய பால்ய சேஷ்டினால் குழந்தை பருவம் முதற்கொண்டு திருராசிரிய புத்திரர்களுக்கு பீமன் பேரில் அதிக விரோதம் ஏற்பட்டு வந்தது போதிய வயது வந்ததும் எல்லோரும் கிருபாசாரியிடம் ஆயுத பயிற்சியும் வித்யாபியாசமும் பெற்று வந்தார்கள் பீமசேனன் பேரில் துரியோதனன் கொண்ட புறாமி அவனுடைய மதியை கெடுத்து செய்யக்கூடாத செயல்களை துரியோதனின் ஏவிற்று துரியோதனுக்கு பெரிய கவலை தன் தகப்பனார் பிறவி குழுவனாகியால் ராஜ்யம் பாண்டுவின் வசம் போய்விட்டது ஆகியால் யுதிஷ்டனே யுவராஜ பட்டாபிஷம் பெறுவான் பிறகு அவனே அரசனாவான் கண்ணில்லாத திருதராசன் தனக்கு ஒன்றும் செய்ய முடியாதனாக இருக்கிறான் இவற்றையெல்லாம் எண்ணி பீமனை கொன்றுவிட வேண்டும் என்று நிச்சயத்தான் அவனை கொன்றால் பாண்டவனுடைய கொண் கொட்டம் முழுவதும் அடங்கும் என்று எண்ணி அதற்கு வேண்டிய செய்தான் அவனை கங்கையில் தள்ளிவிட்டு பிறகு அர்ஜனையும் யுதிஷ்டனையும் பிடித்து சிறையில் போட்டு பூமியை ஆழ்வோம் என்று துரியோதனும் அவன் தம்பிகளும் தீர்மானித்தார்கள் ஒருநாள் துரியோதனன் ஜாலக்கிரடைக்கு வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்தான் எல்லோரும் கங்கை கரையில் விளையாடிவிட்டு போஜன பண்டங்கள் உசித்து கலைப்புற்று கூடாரங்கள் தூங்கினார்கள் பீமசேனன் எல்லோரையும் விட அதிகமாக விளையாடிய வனமானபடியாலும் அவன் தின்ற பட்டங்களில் மயக்கம் தரும் மருந்து கலந்திருந்தபடியாலும் மயக்கம் மேலிட்டு ஜலக்கரையிலேயே தரையில் படுத்து தூங்கப் போனான் அந்த நிலையில் துரியோதனன் அவனை காட்டுக் மெல்ல கட்டி போட்டு கங்கையில் தள்ளிவிட்டான் அந்த இடத்தில் துரியோதனன் முந்தியே உத்தரவிட்டிருந்தபடி ஜலத்தில் கூரிய சூழங்கள் நட நடப்பட்டிருந்தன மேல் விழுந்த உடனே உயிர் போய்விடுவதாக இந்த ஏற்பாடு தற்செயல பீமன் விழுந்த இடத்தில் சூளங்கள் இருக்கவில்லை ஜலத்தில் இருந்த கொடிய விஷப்பாம்புகள் பீமனை கடித்தன அவன் உணவில் சேர்க்கப்பட்டு அவன் உட்கொண்டிருந்த விஷம் இந்த பாம்புகளின் விஷத்துடன் கலந்து ஒன்றை ஒன்று கண்டித்து விட்டது பீமசேரன் விஷத்தால் துன்பம் நேராமல் விழித்து கொண்டான் விஷப்பாம்புகள் நிறைந்ததும் சூளங்கள் நட்டிறந்ததுமான நீர்நடுவில் தள்ளப்பட்ட பீமன் செத்தே போனான் என்று மற்றவர்கள் எல்லாம் அழைத்துக்கொண்டு துரியோதன் ஊருக்கு கிரம்பினான் பீமசன் எங்கே என்று யுசிஷ்டன் கேட்டதற்கு அவன் நமக்கு முன்னாலே நகரத்துக்கு போய்விட்டான் என்று துரியோதன் சொன்னதை யுதிஷ்டன் நம்பினான் வீட்டுக்கு போனதும் தாயார் குந்தியை பார்த்து அம்மா பீமன் இங்கே அவன் எங்களுக்கு முள்ளே வந்தானாமே அவன் இங்கே வருந்துவிட்டு வேறு எங்கேயாவது போனானா என்று மன கலக்கமடைந்து விசாரித்தான் பீமன் திரும்பி வரவில்லை என்று தெரிந்ததும் ஏதோ மோசம் நடந்திருப்பதாக சந்தேகப்பட்டு யுதிஷ்டனும் தம்பிகளும் வனத்துக்கு திரும்பி போய் எல்லா இடங்களும் தேடி பார்த்தார்கள் ஆனால் பீமன் கிடைக்கவில்லை மிக்க விசனத்துடன் வீடு திரும்பினார்கள் பிறகு ஜலத்தில் வீழ்த்து கொண்ட பீமன் நீந்தி கரையேறி எங் அங்கேயே அலைந்து தனியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் குந்தியும் யுதிஷ்டனும் அவனை கட்டி தழுவிக்கொண்டார்கள் விஷங்கள் உடம்பில் கலந்து முன்னவிட அதிக தியாகபலம் கொண்டவனாக விட்டான் பீமன் குந்தி விதிரனை குறிப்பிட்டு அவனிடம் ரகசியமாக துரியோதனன் கொடியவன் கெட்ட எண்ணம் கொண்டவன் ராஜ்யத்தில் ஆசை வைத்து பீமனை கொள்ள பார்க்கிறான் என் மனம் கலங்குகிறது என்றான் இதை கேட்ட விதிரன் நீ சொல்வது உண்மையா ஆனால் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதே துஷ்ட சோபமுள்ள துரியோதனை நித்தித்தால் இன்னும் அதிக சுவவேஷம் உண்டாகும் உன்னுடைய புத்திரர்கள் பூரண ஆயில் படைத்திருக்கிறார்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்றான் யுதிஷ்டன் பீமனை பார்த்து நீ பேசாமல் இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் இனி ஒருவரைக்கொரு ஜாக்கியுடன் காப்பாற்றிக்கொண்டு உயிடை நிறுக்க வேண்டும் என்று எச்சரித்தான் பீமன் திரும்பி வந்துவிட்டதை பார்த்து துரியோதனன் வேப்படைந்தான் பொறாமையும் துரோவேஷமும் அதிகரித்து பெருமிச்சு விட்டு கொண்டு தபமடைந்து இழைத்து போனான் துரியோதனன் இதுதான் பீமன் கதையாகும் நன்றி வணக்கம்